Shanty Shanty Shanty ஓம் அமதமான இந்த அணுவாக்கம் பல ருக்குகளைலாம் சொல்லிகிட்டு இருக்கு கடைசியாக பார்த்த ருக்கு பதிமூணாவது ருக்குன்னு இதில் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பதிமூணாவது இருக்கில்ல யரம் நா பரம் அதிச்சி யஸ்மாநானீயோ நஜியாயஸ் கஷ்டித் விர்ச இவஸ்தா திவிதிஷ்டேகஸ்தயம் பூர்ணம் புருஷேண சர்வம் பிரம்மனை தவிர ஒரு பொருளும் கிடையவே கிடையாதுங்கிறது அந்த மந்திரத்தினுடைய பரம தாத்பரியம் ஆக இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த நாமரூபங்கள் அத்தனையிலையும் அந்த சத்வஸ்து சதாத்மகமான வஸ்து வியாபிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது ஆகையினால் மோக்ஷத்தை அடையிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா மோட்சத்தை அடையிறதுக்கு கர்மாவோ பிரஜைகளோ தானமோ எதுவும் உபயோகம் கிடையாது அதெல்லாம் வந்து நம்மளை பக்குவப்படுத்துறதுக்குத்தான் எல்லா எதுவுமே நம்ம பண்ணக்கூடிய ரிச்சுவல்ஸ் நம்ம பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பண்ணுற தானங்கள் எல்லாமே பாபத்தை போக்கும் துரிதக் கஷயார்த்தாணி பாப்ப நிவத்தி சித்த சுத்தியை உண்டு பண்ணக்கூடியது ஆகையினால் என்ன பண்ணுறதுன்னா எல்லாம் ஒரு பக்குவமாக பண்ணி ஒரு காலத்தில் நமக்கு தெரியும் நம்ம மனதுக்கு எவ்வளோ தூரத்துக்கு பக்குவம் இருக்குங்கிறது தெரியும் அதையும் சாஸ்திரமே சொல்லி கொடுக்கறது உலகத்தில் ஆசை நன்றாக குறைய குறைய பக்குவம் வருகிறதுன்னு அப்பொருள் அதுவும் அதிருஷ்டசக்தினால்தான் வருகிறது சத்சங்கத்தினாலையும் அதிருஷ்டசக்தினாலையும் தான் இந்த கர்மாக்களையெல்லாம் பண்ணுறதுனுடைய அதிருஷ்டமான பலந்தான் சித்தசுத்தி கிருஷ்ணர் கீதையில் சொல்கிறார் எப்போ உனக்கு பக்குவம் வந்திருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு அடையாளம் சொல்கிறார் எப்போ உனக்கு வந்து இந்திரிய விஷயங்களில் ருச்சியே ஏற்படுறதில்லையோ அதுக்கான கர்மங்கள்லேயும் உனக்கு ருச்சி ஏற்படுறதில்லையோ அப்போ நீ வந்து பக்குவம் அடைஞ்சிருக்க யதாகி நேந்திரியார்த்தேஷு நகர்மஸ்வனுஷஜ்ஜதே சர்வசங்கல்பன்னியாசி யோகாருடஸ்ததோச்சதே ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்க தியானத்துக்கு தகுதியை பற்றி பேசும்பொழுது கிருஷ்ணர் வந்து பக்குவப்படுறத்துக்கு கர்மம் காரணம் பக்குவப்பட்ட பிறகு கர்மத்தை விடுறது தான் சாதனங்கிறார் ஆறுருக்ஷோர் முனேர் யோகம் கர்ம காரணம் உச்சியத்தே யோகாரூடச தஸ் செய்வ சம காரணம் உச்சியதே ஈஷாவாசிய உபனிஷத்தில் முதல்ல ரெண்டு மந்திரம் இருக்கு முதல் மந்திரம் வந்து சந்யாசத்தை பேசுறது அதாவது இந்த உலகத்தில் நீ பரமசாந்தியாக இருக்கணும்னு சொன்னால் நீ வந்து எல்லாத்தையும் பிரம்மனாக பார்த்துண்டு எல்லாத்தையும் சர்வசங்க பரித்யாகம் பண்ணிட்டு எல்லாத்தையும் பிரம்மனாக பார் தேனத் தியக்தேன புஞ்சி தாஹா மா கிருத கசிய ஸ்வித்தனம் இந்த உலகத்தில் எந்த விதமான பற்றும் உனக்கு தேவையில்லை எல்லா பொருளையும் கடவுளாகவே பிரம்மனாகவே பார் ஈஷாவாஸ்யமிதம் சர்வம் எற்கிஞ்ச ஜெகத்யாம் ஜகத்து தே அந்த ஞானத்தினால் நீ என்ன பண்ணணும் முட்டாளித்தனமாக தன்னி சன்னியாசம் கூடாது ஞானம் நல்ல பலமாக இருக்கிற போது ஒன்றும் ஞான பலத்துக்காக இல்லாட்டி ஞான பலத்தினால் யாஜ்ஞவல் கியர்லாம் ஞான பலத்தினால சந்யாசம் பண்ணார் ஆனால் பெரும்பாலான சன்னியாசம் வந்து சாஸ்திரத்தில் வந்து விவிதிஷா சந்யாசம்னு இருக்குது சந்யாசமே ரெண்டாக பிரிச்சிருக்கா விவிதிஷா சந்யாசம் வித்வத் சந்நியாசம் விவிதிஷா சந்நியாசத்தில் வந்து குருக்கிட்ட போய் வேதாந்தம் படிக்கணும் முழுக்க முழுக்க உலக விஷயங்களையெல்லாம் விட்டுட்டு குருகிட்ட போய் சந்யாசம் இந்த ஆசிரம சந்யாசத்தை வாங்கி கொண்டு அந்த லைஃப் ஸ்டைலை பின்பற்றி குருக்கிட்ட வேதாந்தம் படித்து சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணி மோக்த்தை அடையிறது இது ஒரு கிரமம் வி வித்வத் சந்நியாசங்கிறது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிற போதோ இல்லது வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கிற போதோ தத்துவங்கள் எல்லாம் புரிஞ்சு ஞானம் வந்துடும் ஞானம் வந்ததுக்கு பிறகு குருமுகமாகவும் எடுத்துக்கலாம் குருமுகம் இல்லாட்டாலும் சன்னியாசம் பண்ணிக்கலாம் யாக்கியவல்யர் வித்வத் சந்யாசம் பண்ணிவிட்டுதாக நம்ம பார்க்குறோம் இன்னும் சில பேர் சன்னியாசமே பண்ணிக்காமலும் ஞானத்தோடு இருந்திருக்கிறார்கள் ஜனகர் உதாரணம் நல்ல கர்மனைவகி சம்சித்தி ஆஸ்திதா ஜனகாதயா அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் கர்மாவை சந்நியாசம் பண்ணாமலேயே ஞானத்தில் ஸ்திரமாக இருந்தார் ஜனகர் என்று கிருஷ்ணர் சொல்வார் நானும் அப்படி தான் இருக்கேங்கிறார் கிருஷ்ணர் நானும் சன்னியாசம் பண்ணலை சன்னியாசம் பண்ணாமலேயே நான் வந்து உலகத்துக்கு நல்லது க்ஷேமம் பண்ணி கொண்டிருக்கேன் அப்போ ச சன்னியாசங்கிறது ஒரு ஆப்ஷன் ஐடியல் சாஸ்திரம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு ரொம்ப பொருத்தமான வாழ்க்கை அது ஏன்னால் அதில் பிக்கல் புடுங்கல் இல்லை ஏன்னா யாருக்கும் இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது ரெஸ்பான்சிபிலிட்டியை விடுறதுக்கு சாஸ்திரமே அனுமதிக்கிறது முறையாக நீ விடலாம் ஆனால் இதை உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீ போ தேவையில்லாதெல்லாம் நீ ஈடுபடக்கூடாது அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி சன்னியாசத்தை சாஸ்திரம் அழகாக சொல்லிக் கொடுத்துருக்கு எதுக்கு சொல்கிறேன் அதே ஈஷாவா சம்பத்தில் சந்நியாசம் பண்ணி பிரம்மனாக பார்க்க முடியலேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நீ நூறு வயசு சந்தோஷமாக வாழ் ஆனால் தர்மமாக கர்மாவை அனுஷ்டானம் பண்ணின்ட்டுரு அப்போ உனக்கு கர்மம் வந்து உன்னை மனசை பாதிக்காது அப்படி சொல்லி ரெண்டாவது மந்திரம் சொல்கிறது அதுக்கு தான் என்ன சொல்கிறேன் குர்வன் நேவேஹ கர்மானி ஜிஜி விஷே சதக்ஸமா நூறு வருஷம் நீ வந்து வாழணுன்னு ஆசைப்படுற நியாயமான ஆசை நாங்களும் அதை அனுமதிக்கிறோம் ஆனால் வந்து நீ வந்து கர்மாவை பண்ணின்று சன்னியாசம் பண்ண முடியலைன்னா ஆனால் தர்மமான கர்மங்களை பண்ணின்ற கர்மாணி குருவன்னேவ இக ஜிஜீவிஷேத் ஜீவிதம் இச்சேத் ஏவம் உனக்கு வந்து இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தர்மம் சன்னியாசம் ரெண்ட தவிர வேறு வழியே கிடையாது அப்படின்னு அழகாக சொல்கிறது ஏவம் தொய்ய நானிய நானிய ஜேதோஸ்தி நகர்மலிப்பதே நரே இந்த முதல் ரெண்டு மந்திரம் ஈஷாவாசியத்தில் முதல் மந்திரம் சந்யாசபூர்வகமான ஞானத்தை சொல்கிறது ரெண்டாவது மந்திரம் வந்து கர்மாவை தர்மமாக பண்ணுன்னு சொல்கிறது இதைத்தான் நம்ம ரெண்டு தர்மம்னு சொல்கிறோம் பிரவிறத்தி தர்ம நிவத்தி தர்மான்னு சொல்கிறோம் பிரவிறத்தி தர்மான்னா தர்மே பிரவருத்தி தர்மத்தில் பிரவருத்திக்கிறதுக்கு பேர் த பிர்த்தி தர்மான்னு தர்மத்தை தர்மமாக விடுறதுக்கு பேர் நிவர்த்தி தர்மம் தர்மத்தை தர்மமாக விடணும் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா எப்போ பார்த்தாலும் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த உபனிஷத்தை வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் விச்சாரம் பண்ணிட்டு இந்த மந்திரம் என்ன சொல்கிறது அந்த மந்திரம் என்ன சொல்கிறது பிரம்மனை பற்றியே விசாரம் பண்ணிகிட்டு இருக்குது இது அந்த காலத்து நம்முடைய பெரியவர்களுடைய வாழ்க்கை முறை இப்போ நம்ம வாழ்க்கை முறை மாறியிருக்கு மாறி இருந்தாலும் மனசாந்திக்கு இதை விட்டால் கதி இல்லை எவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை முறை வந்து சொஃபிஸ்டிகேட்டடானாலும் எவ்வளவுதான் ரொம்ப மா ரொம்ப மாறியிருந்தாலும் இந்திரிய விஷயங்கள் எவ்வளவு பெருகியிருந்தாலும் இதுக்கு இதுக்கு இதை விட யாராலையும் முடியாது அதனால்தான் கிருஷ்ணர் வந்து முன்னாலாத்தியத்தில் கீதையில் சொல்கிறார் அவ்வியம் யோகம்ங்கிறார் அழியாத யோகம்ங்கிறது ஏன்னா என்னவனாலும் வாழ்க்கை மாறினாலும் அதுக்கு அமைதியை கொடுக்குற ஒரு தத்துவம் வந்து ஒரு நாளைக்கு மாற முடியாது இமம் விவஸ்வத்தை யோகம் புரோக்தவானகம் ம் ம் ம் ம் விவஸ்வான் மனவே பிராக மனு ரிக்ஷ்வாக்கவே எதுக்கு சொல்கிறேன் இந்த சந்யாச மந்திரங்கள்லாம் இங்கே வந்திருக்கு இப்போ அதனால் கர்மணா அமிர்தத்வம் நான் ஆனசுஹு பிரஜையா அமிர்தத்வம் நனசு தனேன அமிர்தத்வம் நான் ஆனசுஹு ஏகே தியாகேன என்ன தியாகம் கர்மத்தியாகேன பிரஜாத்தியாகேன தனத்தியாகேன அமிர்தத்வமான சுரு கர்மத்தை விடுறதுனாலையும் குழந்தைகளை விடுறதுனாலையும் சன்னியாசம் வாங்கிக்கிற போது கிரகஸ்தாசிரமத்திலேருந்து சன்னியாசம் வாங்கிக்கிற மந்திரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப அத்புதமாக இருக்கும் ஆற்றுல இருக்கிறவளையெல்லாம் கூப்பிட்டு வாழ்க்கையெல்லாம் சொல்லி அப்புறம் கிளம்பி போகிறத ஆற்ற விட்டு வெளியில் போகிறத பையனை கூப்பிட்டு தர்மத்தை எல்லாம் உபதேசம் பண்ணி இந்த மாதிரி நான் எப்படி தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு முறையாக சந்நியாசம் பண்ணிட்டேனோ அப்படி நீயும் தர்மத்தை அனுஷ்டிச்சுட்டு கடைசியில் பிரம்மனை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ இந்த ஆசிரமத்துக்கு போகணும் நான் அண்ணன் ஆசீர்வாதம் பண்ணுறேன் சௌக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போகணும் அந்த மந்திரங்கள்லாம் அப்படி இருக்குது அதனால் வந்து ஏதோ பிச்சுண்டு போகிறது வெறுத்து போகிறது அந்த மாதிரிலாம் இல்லை அது ஒரு அழகான என்னது காய் நன்றாக கனிஞ்ச உடனே அப்படியே பழமான உடனே விட்டுருக்கிற மாதிரி அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களும் நமஸ்காரம் பண்ணி நல்லா போயிட்டு வாங்கோ நீங்களும் உங்கள் ஆசிரம வாழ்க்கையில் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் உங்களுக்கு பரி பகவான் பரிபூர்ணமாக இது பண்ணணும் நான் நல்லா பிரார்த்தனை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும் அந்த அழுதுன்னு அய்யோயோ போறையே நீ இன்ன விட்டால் என்ன ஆடுறது போகிறது அப்படின்லாம் சொல்லப்படாது அதெல்லாம் நம்ம தர்மங்களில் இருக்குது தர்மத்திலே சேர்ந்தது இது இந்த இமோஷனல் அட்டாச்மெண்டெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு பகவான் பிரிக்க போகிறார் பிரிக்க போகிறார் அது அழகாக போச்சுன்னு சொன்னால் நன்னா இருக்க போகிறது ஆகையினால பெரியவர்கள் அந்த கிரமத்தை வைத்திருந்தார்கள் அதை நம்ம காலைப்போக்கில் அய்யோ சமையார போயிட்டான் நம்ம ஐயோயோ அப்படின்னா என்ன அய்யோயோ என்னப்பா அது என்ன செத்து போயிட்டானா ஐயோயோங்கிற மாதிரி என்ன ஐயோயோன்னா அதுக்கு ஒன்றும் இது இல்லை நம்ம தப்பாக புரிஞ்சு விட்டோம் நிறைய அதனால் இது ஒரு மாதிரி தப்பாக அர்த்தம் பண்ணி பழக்கத்துலேயே வந்துவிடுத்தது அதனால் தியாகேன ஏகே தியாகேன அமதத்துவம் ஆனசு ஆக அப்புறம் அது மாத்திரம் இல்லை அந்த பிரம்மன் எங்க இருக்குன்னா அந்த சொர்க்கத்துக்கு மேலாக இருக்கிற பரேண நாக்கம்னு படித்தோம் நாக்கம் பரேண சொர்க்க வானோர்க்கும் உயர்ந்த உலகம் ஆகிய வானோர்க்கும் உயர்ந்த உலகம் எங்கே இருக்கிறதுன்னா உள்ளத்தில் உரைகிறது அப்படின்னா குகாயாம் நிகிதம் இந்த புத்தியில் அந்த பிரம்மன் பிரகாசிச்சுருக்கு அது விப்ராஜத்தை விசேஷன பிராஜத்தே ராஜதே பிராஜதே விப்ராஜதே அதான் to shine. ஷைன் அர்த்தம் அதனால் ரா அதனால தான் ராஜாவுக்கு பேர் ராஜான்னு சம்ராட் விராட் ஸ்வராட் எல்லாம் சொல்கிறேன் பெண்களுக்கும் கூட சொல்லிருக்கு ராஜ் விராக்னி சம்ராஜ் ஸ்வராஜ் எல்லாருமே சொல்லிருக்கு என்னமோ பிரித்து வச்சதெல்லாம் அவன் சொல்லலை ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரியை நமஹா ஸ்ரீ மகாராஜ்னியை நமஹா இன்னும் பிரிச்செல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாம் ஒன்றா தான் வச்சுருக்கு நிறைய விஷயம் இருக்குது ஏன்னா ஸ்திரீய சதீஹி தாவுமே புகும் ச ஆகு சூரிய நமஸ்காரத்தில் இருக்குது அப்பவும் கோபம் வரும் வாழ்க்கை எப்படின்னா எந்த பெண்கள் பரம்பொருள் தத்துவத்தை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆண்களுக்கு சமமாகவே மதிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படிங்கிறது அந்த வாக்கியம் அப்போ என்ன பெரியது அப்படின்னு கேட்பாள் அது வேறு விஷயம் ஆனால் வேதம் அப்படி சொல்லியிருக்கு நம்ம அது ஒன்றும் சொல்ல முடியாது ஸ்திரீ சதீஹி தாவுமே புகும் ச ஆஹூ நிறைய இருக்குது ரொம்ப அழகாக தான் சொல்லி வச்சுருக்கு சொல்கிறவா ஒழுங்கா சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு அதனால் எதையஹா தத்து விஷந்தி யதயகான்னு சொன்னால் பிரயத்னசீலாக முயற்சி பண்ணி இந்திரிய விஷயங்கள்லேருந்து விடுபட்டு அந்த பிரம்மனை பிரம்மனில் நுழைகிறார்கள் இருக்கு பிரம்மனை நுழைகிறார்கள் அர்த்தம் தங்களை பரம்பொருளாகவே உணர்கிறார்கள் பார்க்கின்ற பொருளையெல்லாம் பரம்பொருள் மயமாகவே அவர்கள் உணர்ந்து காண்கின்றார்கள் அதுதான் கருத்து அடுத்த மந்திரம் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்த சந்நியாசயோகாத் சத்வா தேலோகே து பராந்த காலே பராமிரா பரிமுச்சியே இது வந்து சன்னியாச ஆசிரமத்தினுடைய மகிமிகை விஷயங்களையெல்லாம் சொல்றது அழகாக சொல்லுகிறது முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் யதயஹா நான் ஆடலை மாத்திரேன் வேதான் இந்த பாருங்கள் இதில் வேதாந்த விஜான சுனிஷித அர்த்தாக ஒன்று இருக்குது அப்புறம் அடுத்தது சந்நியாச யோகாது ரெண்டு அப்புறம் எதையகா மூணு சுத்தசத்துவாக நாலு இந்த இந்த நாளுக்குன்னு தனியாக அப்புறம் நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அடுத்த வரியை பற்றி பேசுகிறேன் முதல்ல எதையகாங்கிறது எடுத்துக்கணும் எதையகான்னா ஏற்கனவே அங்கேயும் வந்தது எதையோ விஷந்தி வந்தது இங்கே எதையகா வந்துருக்கு எதையகான்னு சொன்னால் எ யதிகள் யதீஸ்வரர்கள் பிரயத்னசீலாக முயற்சி பண்ணுறவான்னு அர்த்தம் எதுக்கு முயற்சி பண்ணுறவான்னா பிரம்மானந்தந்தம் தான் வேணும் இந்த விஷயானந்தம் வேண்டாம் விஷயானந்தத்தை விடுறதில் முயற்சி பண்ணுறவா பிரம்மானந்தத்தை உணரணுங்கிறதுல முயற்சி பண்ணுறவா ஆகையினால் பேரின்பத்துக்காக சிறிய இன்பத்தை விடணும்னு பிரயத்தனம் பண்ணுறவா சிறிய இன்பத்தில் போகிறது சுவாபாவிகம் ப்ராக்கிருத்திகம் அது நேச்சராகவே சிறிய இன்பத்தை தான் நாடி போகிறது துண்டு துண்டு ஆனந்தத்தை தான் விரும்புகிறது அகண்ட ஆனந்தத்தை விரும்ப மாட்டேங்கிறது மனசு வந்து கிருஷ்ணரே சொல்கிறார் பிரகிருத்தேன பிரகிருத்தி யாந்தி பூத்தானி ஜீவராசிலெல்லாம் என்ன பண்ணுறது பிரகிருதிப்படியே போகிறது அவா வேச்சர் படியே போகிறான் நான் ஆ இந்த நேச்சர் படியே போகிறதுக்கு பேர் ப்ராக்கிருத்தம்னு பேர் அதை திருப்புறது இருக்கே அதுக்கு பேர் சாம்ஸ்கிருத்திகம் சம்ஸ்காரம்னு பேர் அதனால் சம்ஸ்கிருதி பண்பாடுன்னு சொல்கிறோம் பண்பாடு மனம் போன போக்கில் வாழ்கிறதுங்கிறது பிரகிருதி இந்த நாய் இப்படி எந்திரிக்கம் திடீர்னு இப்படி சுற்றி முற்றி பார்க்கும் இப்படி கொஞ்சம் தூரம் போகும் அதுக்கு ஒன்றும் வேலையிருக்காது அப்புறம் இப்படி இப்படி பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்து திரும்ப வரும் இன்னமும் பிஸியாக வர்ற மாதிரி வரும் பார்த்தா ஆனால் விஷயம் ஒன்றும் இருக்காது அதுக்கு நாய்க்கு அது மாதிரி நம்ம என்னென்னா பிரகிருதி படி என்னை திலவ் இருக்கோம் ஆனால் அந்த பிரகிருதி ப்ராக்கிருதிக்கம் வந்து அதுலேருந்து விடுபட்டு எழுந்துரு பிரம்மே முகூர்த்த உற்சாய பண்ணு சத்தியம் வத தர்மஞ்சர மாத தேவோபவ் ஆர்டர் எல்லாம் சாஸ்திரம் வந்து கட்டளையிடுறது சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் நான் பிரமதித்தவியம் தேவ பிதிரு காரியாபியம்னா பிரமதித்தவியம் அப்படி கட்டளை நம்மளை வந்து சம்ஸ்காரம் பண்ணுறது பண்படுத்துறது நெறிப்படுத்துறது முறைப்படுத்துறது நாமளும் என்ன பண்ணுறோம்னா வேதம் சொல்லிவிடுத்து வேதத்தை நம்ம மீறக்கூடாது அப்படின்னு நம்மளும் மரியாதையோட பக்தியோட வேத வாக்க பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி நம்ம சுவாவத்தை தூக்கி மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம அதுபடி அதை பின்பற்ற ஆரம்பிக்கணும் அது ரொம்ப முக்கியம் அது நமக்கு நல்லது தான் சொல்கிறதுன்னு அதுவே புண்ணியம் இருந்தால் வரும் நமக்கு வந்து வேதம் தப்பான வழியே காட்டாது வேதம் நல்ல வழியைத்தான் காட்டும் அப்படின்னு சொல்லி திருமூலர் சொன்ன மாதிரி வேதத்தை விட்ட அறம் இல்லை வேதத்தில் ஓதத்தகும் அறமெல்லாம் உழ மதிஞர் தர்க்க வாதத்தை விட்டு வளமுற்ற வேதத்தை ஓதியே வீடு பெற்றார்களே ஆகையினால் வேதத்தை கண் பற்றி நம்ம வேதத்தை படி நடக்கிறவன் என்ன பண்ணுறான்னா சம்ஸ்கிருதி நெறிப்படி வாழ்கிறான் பக்குவம் அடைகிறான் அதாவது அதுக்கு முயற்சி வேணும் வள்ளுவர் வந்து முயற்சி முயற்சி நிறைய சொல்லி வச்சிருக்கார் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் புகுத்தி விடும் அது ரொம்ப முக்கியம் நிச்சயமாக கொண்டு போய் சேர்த்துன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லாமல் நிலை கொண்டு போய் விட்டுருங்கிற அதனால் முயற்சி ஊக்கம் எல்லாம் இருக்குது இப்போ எதுக்கு சொல்கிறோம்னா இந்த எதையகான்னு சொன்னால் முயற்சியாளர்கள் பிரயத்தனம் இல்லாம முடியாது ஏன்னா இது எதிர்த்து நெரிச்சல் அடிக்கிற மாதிரி பிரகிருதிப்படி போகிறதுங்கிறது இன்னும் நீச்சல் அடிக்கணும் தண்ணி போகிறபடியே போயின்னு இருக்கிறது ஆனால் பிரகிரு இது சம்ஸ்கிருதிங்கிறது வந்து எதிர்த்து நீச்சல் அடிக்கணும் நம்ம ஸ்வாவத்தை நம்ம ஜெயிக்க வேண்டியிருக்கு வாழ்நாள் முழுக்க நிறைய ஜெயம் பண்ண வேண்டியிருக்கு அதுதான் வந்து கீதையில் பல இடங்களில் சொன்னார் தேவி மகாத்மையும் சொல்லித்து ஞானி நாமப்படி சேதாம்சி தேவி பகவதி ஹிசா பலாதாகிருஷ்ய மோகாய மகாமாயா எப்பேற்பட்ட அறிவாளியும் இந்த அம்பாள் நினச்சார்னா பிடிச்சி இழுத்து பழபடியும் மோகத்தில் தள்ளிவிடுவாலாம் அப்படி அதனால் என்ன பண்ணுறதுன்னு நமஸ்காரம்னா வெளியிடலாம் தப்பிச்சு விடலாம் அதனால் வந்து மகாமாயா பிரயச்சதி அதனால் எப்பவும் சர்வ ஜாக்கிரதையாக ஏதோ கவுந்தேய இந்திரியங்களுடைய தௌர்பல்யத்தை பற்றி மனு ரொம்ப வர்ணிக்கிறார் இந்திரியங்களுடைய தௌர்பல்யம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இது வந்து பலம் வாய்ந்ததா பலம் இல்லாததான்னா நான் உலக விஷயத்தில் போகிற போது கவ வே வேண்டாம் ரொம்ப பலமாக போகிறது திருப்புற போது நமக்கு துர்பலமாக இருக்குது முடியலையேங்கிறோம் அதுவும் தர்மமாக பண்ணுறதுக்கு தான் தர்மசாஸ்திரம் வச்சுருக்கு இந்திரியங்களை தர்மமாக உபயோகம் பண்ணு அதர்மமாக போகக்கூடாதுங்கிறதுக்கு தான் வச்சுருக்கு அப்போ எதையகாங்கிற வார்த்தை என்ன அர்த்தம் குறிக்கிறதுன்னா நன்றாக தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணி பக்குவப்படுத்தி கொண்டவர்கள் சாதாரணமாக எத்தையாகனு சொன்னால் இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுற முயற்சி பண்ணுறவான்னு அர்த்தம் இந்திரியங்களை நிகிரகம் பண்ணுறதுக்கு சுத்த சத்வாக சுத்த சத்வாகனு சொன்னால் மனசை நன்றாக சுத்த சத்வாக முதல்ல போட்டுக்கிறது நல்லது சத்வம்னா மனசு சுத்தம்னா தூய்மையான மனசு தூய மனம் உடையவர்கள் தூய மனம் எதனால் வரும்னு கேட்டால் தர்மத்தை சகாமமாக பண்ணி எல்லாம் வேணுமே தனம் தானியம் பசும் பகுபுத்திர லாபம் சொல்லிகிட்டே இருக்கிற எண்பத்தஞ்சு வயசு தாத்தாவுக்கும் இதுதான் ஆசீர்வாதம் திரும்ப திரும்ப இதை சொல்லிட்டு தான் அறுவது எண்பத்தஞ்சு லாபம் என்னத்தை வேண்டி சொல்ல மாற்றி சொல்லக்கூடாது இங்கே வந்து முதல்லையே இப்போ ஏகபுத்திர லாபங்கிறான் அப்படியே வந்து எல்லாம் திரும்ப திரும்ப மந்திரத்தை மாற்றவே தெரியல சன்னியாசினுக்கே சொல்லிவிடுறான் அவன் யாருக்கு எதோ சொல்லணும்னு தெரியாது போனம்னால் அந்த பயங்களுக்கெல்லாம் இந்த கோயிலில் இருக்கிற பயங்களுக்கெல்லாம் தெரியவே தெரியாது யாருக்கு எதை சொல்லணும்னே தெரியாது எல்லாருக்கும் ஒரே மந்திரத்தை சொல்லி சொல்லி எப்போ பார்த்தாலும் அதே சொல்லி சொல்லி தனம் தானியம் பசும் பகுபுத்தர்லாம்னு சன்னியாசி என்ன பண்ணுறது பாவம் தெரியாமல் சொல்கிறான்னு விட்டுருக்கும் அவ்வளோதான் இப்போ சுத்த சத்வாக அப்படின்னு சொன்னால் சகாம தர்மானுஷ்டானம் பண்ணி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிஷ்காம தர்மானுஷ்டானம் வந்துடும் அந்த சகா தர்மானுஷ்டானத்தோடய மையமே கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து இந்த சத்சங்கத்தோட மகிமையினால நிஷ்காம தர்மானுஷ்டானம் பண்ணி மனசு சுத்தம் ஆயிடும் அப்புறம் சாதாரண ஜனங்கள் விரும்புகிற மாதிரி நமக்கு அதில் ருச்சி ஏற்படாது தர்மத்தில் ருச்சி ஈஸ்வர பக்தியில் ருச்சி எந்த ருச்சிரா ராமா ஏமி ருச்சிரா ராமா அதில் நமக்கு போயிடும் பக்தியில் போயிடும் மனசு ஆகா அதில் டேஸ்ட் வந்துவிடுத்துன்னா அப்புறம் இதில் டேஸ்ட் இருக்காது அது வந்து அது பிரம்மானந்தம் இது அல்பானந்தம் அது பூர்ணானந்தம் இது அல்பானந்தம் ஆக என்னால் இது கண்டானந்தம் துண்டு துண்டானந்தம் இதுக்கு வந்து பொருள் வேணும் இந்திரியம் வேணும் இது பொருளே வேண்டாம் கண்ணை மூணுன்னா பொருள் ஆனந்தம் கண்ணை திறந்தாலும் ஆனந்தந்தான் ஒன்றும் வம்பில்லை விஷயம் புரிஞ்சால் சரி சுத்த சத்வாக சுத்த சத்வாகனால் சுத்த அந்த கரணாக கர்ம யோகத்தினால மனசை பக்குவடுத்தி கொண்டவர்கள் எத்தையங்கிற வார்த்தையை உபாசனைன்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் எத்தையாகங்கிற வார்த்தைக்கு உபாசகா ஏன்னா இதெல்லாம் கர்மயோகம் பண்ணத்துக்கு பிறகு தான் நமக்கு ஆறுருக்ஷோர் முனேர் யோகம் கர்மக்காரணம் உச்சியது யோகாருடச தசைவ சமக்காரணம் உச்சியது அப்போ தான் நமக்கு ஒரு இடத்துல இப்படி உட்கார்ந்து ஒரு மணி நேரம் படிக்க முடியும் இல்லாட்டி ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவோம் முடியவே முடியாது உட்காரவே முடியாது கொஞ்ச நேரம் கூட நம்மளால் இதிலெல்லாம் உட்கார பொறுமையாக உட்கார்ந்து படிக்கக்கூட முடியாது அந்த உபாசனை பண்ணுறது அடுத்த அந்த கதையாக அதுக்கப்புறம் பக்குவம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு திருடத்தலம் கர்மாசு சந்தேதம் சாதன பஞ்சகத்தில் ஆச்சாரியர்கள் சொல்கிறார் வேதத்தை தனம் ஒழுங்காக படி அதில் சொல்லியிருக்கிற கர்மத்தை ஒழுங்காக செய்யி அந்த கர்மத்தை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமாக பண்ணு அப்புறம் காமிய கர்மத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ பிராயஷ் சித்த கர்மங்கள் எல்லாம் பண்ணி பாவத்தை எல்லாம் நல்லா போக்கிக்கோ அப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற சுகமெல்லாம் ஏமாத்துறதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் ஆத்ம சுகத்தை விரும்பு ஆத்மசுகத்தை விரும்புறது அடையரணும்னு சொன்னால் வீட்டில் இருந்தான் வீட்டிலெல்லாம் இருந்தால் நடக்காது வீட்டை விட்டு வெளியில் போங்கிறது அந்த வார்த்தை நிஜ கிரகா தூர்ணம் ஏதோ ஒரு ஆசிரமத்துக்காக ஒரு மூணு மாதம் கேம்புக்காக போகணுன்னு அர்த்தம் அதுதான் என்னால் வந்து சும்மா அப்படியே போயிடாப்பா கொஞ்சம் நாளைக்கு போய் விட்டுட்டு இது எப்போ பார்த்தாலும் எலக்ட்ரிக் பில்லும் அதுவும் எதுவும் பேங்க் பேலன்ஸும் பார்த்துட்டு என்ன அங்கே போனால் சாப்பாடு போட்டு விடுறா நம்ம வாட்டு காலம்பரத்துலேருந்து சாமியாருக்கு தான் அந்த தலைவலாம் எப்படி உள்ட்டாவாக எழுதி போயிடலாம் அவ எல்லாம் பண்ணியா போனியா அது கொடுத்தியா செஞ்சியா இதை கேட்டுன்ட்டு பிரம்மனுக்கு பதிலாக எல்லாம் கலிகால மையம் அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் நடத்துவா ஆசிரமங்கள்லாம் அடுத்து ஆசிரமத்துக்கெல்லாம் மாடு அனுப்புவா எல்லாம் போயிடும் என்ன வேணுமோ அவ பார்த்து அனுப்பிச்சிடுவாள் இவர் நிம்மதியாக நிச்சிந்தையாக எல்லாம் பண்ணா இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் போச்சா இன்கம் டேக்ஸ் கொடுத்தியா ஆசிரமத்தில் இதுதான் கதை என்ன பண்ணுறது நம்ம கதையும் அப்பப்போ சொல்லணும் இவ்வளோவெல்லாம் வாசிச்சுட்டு படிச்சுட்டு எல்லாம் பண்ணுற போது இருக்கிறவோ தெரியும் இல்லையா வித்தியாசம் நல்ல வேலை படித்ததுனால இதை புரிஞ்சுது படிக்கலைன்னா அங்கேயும் அவஸ்தை தான் அப்போ தான் நமக்கு எங்கே இருக்கோம்னாவது தெரியுமே எங்கே இருக்கணும் எங்கே இருந்துன்னு இருக்கோம் அப்படின்னாவது தெரியுமே அது எல்லாம் ஆச்சாரியர் சொல்கிறது வீட்டுக்கு விட்டு வெளியில் போகணுண்ணா போய் என்ன பண்ணுறது நான் எங்கேயா கதை கட கடவாசல் நிற்காத சங்க சத் சங்கத்துக்கு போயிடுன்ட்டேன் சாதுக்கள் எங்கே இருக்காதோ அந்த இடத்துக்கு போனி சங்க சத்சு விதீய தான் பக்தி திருடாதியதான் பகவான் எல்லாம் தியானம் பண்ணு நல்ல குணங்களை எல்லாம் பழகிக்கும் சமதமங்கள்லாம் பழகிக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பக்குவம் தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சதுன்னா குருக்கிட்ட போய் சன்னியாசத்தை வாங்கிக்கும் திருடதரம் கர்மாசு சந்தேஜ்ஜதாம் அதுக்கப்புறம் என்னென்னா அவர் குருக்கிட்டே உட்கார்ந்துரு சத்வித்வான் உபசிற்பிதான் அவருக்கு தினம் அவருக்கு வேண்டிய உபகாரங்கள்லாம் பண்ணு அப்புறம் அவர்கிட்டருந்து ஓங்கார மந்திரத்தை உபதேசம் வாங்கிக்கும் அப்புறம் வேதாந்தத்தை படி பிரம்மேகாட்சரமர்த்ததாம் ஸ்ருதிசிரோ வாக்கியம் சமாக இப்படிலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறார் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது அப்புறம் சந்யாச யோகாத் சன்னியாச யோகாத்னா சந்யாசத்தோடு சம்பந்தம் வச்சிட்ருக்கு சந்யாச யோகாத் வித்யாரண்ய சுவாமி நிறைய எழுதுறாரு சந்யாசம் யோகம் எல்லாம் எழுதுறாரு சந்யாசங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா முன்னாடி சொன்னது தான் கர்மத்தியாக பிரஜாத்தியாக தனத்தியாக அதெல்லாம் வந்து சந்யாசத்தில் அதெல்லாம் சொல்லியிருக்கு நிறைய சொல்லியிருக்கு புத்திர ஈஷனாயாச்ச லோகைஷனாயாச்சு பிராமணாக பிக்ஷாச்சரியம் சரந்தி பிருகதாரண்ய உபரிஷத்தில் சொல்லியிருக்கு அதாவது நன்றாக தத்துவங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க விரும்புகிறவர்கள் குழந்தைகள்கிட்ட இருக்கிற ஆசையை விட்டு புத்திர ஈஷனாயாச்ச வித்த இருக்கிற ஆசைத்தையும் விட்டு விட்டு லோகைஷனாயாச்சு அங்கே வாங்கி போடணும் இங்கே இடத்த வாங்கி போடணும் அதெல்லாம் இருக்குது இல்லையா மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை மூன்று ஆசையையும் முறையாக துறந்துவிட்டு என்ன பிராம் பிக்ஷாச்சரியம் சரந்தி பிக்ஷை எடுத்து உண்டு கொண்டு உண் உணவை உண்டு கொண்டு பிரம்மனை தியானம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இது நம்ம தேசத்தினுடைய சுவாவம் கல்ச்சர் சன்னியாச யோகா சன்னியாச யோகத்தினால சன்னியாசம் பண்ணிட்டு என்ன பண்ணுகிறார்கள்னா வேதாந்த விஜான சுதா என்ன டெவலப்மெண்ட் பாருங்கள் சுத்தசத்துவாக எதையா சந்நியாச யோகா சந்நியாசத்தில் ஈடுபடுத்தி கொண்டு சந்யாச ஆசிரமத்தில் தங்களை ஈடுபடுத்திக்கொண்டு என்ன பண்ணுகிறார்கள்னா வேதாந்த விஜான சுனிஷித வேதாந்தம்னு சொன்னால் உபனிஷத் வேதத்தோட கடைசி பாகம் இப்போ நம்ம படித்தோம் தைத்திரிய சிக்ஷாவல்லி ஆனந்தவல்லி பிருகுவல்லியெல்லாம் படித்தோம் அதெல்லாம் படித்தோம் அதில் வந்து சொல்லியிருக்கு ஆனந்த ஆத்மா பிரம்மபுத்தம் பிரதிஷ்டா இப்படி சொல்லியிருக்கு அதெல்லாம் வாக்கியங்கள்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் திரும்ப திரும்ப யோ யோசித்து விசாரம் பண்ணின்னு அர்த்தம் குருமுகமாக ஸ்ரவணம் பண்ணுறது ஸ்ரவணங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா கேட்குறதுன்னு அர்த்தம் இல்லை உபனிஷத்தோட மைய கருத்து என்னன்னு புரிஞ்சிக்கிறது கடவுளும் நீயும் ஒன்றுன்னா முதல்ல கடவுள் நானும் வேறேன்னு புரிஞ்சா தான் நானும் ஒன்றுங்கிறது புரியும் நான் கடவுளை முதல்ல அதே தகராறுன்னு வச்சோங்கண்ணே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருங்கிறதே எனக்கு முதல்ல புரியலப்பா இல்லாத கடவுளும் நீயும் ஒன்றுன்னா அவன் எப்படி சொல்ல முடியும் அதனால் முதல்ல ஈஸ்வரன்ட்ட பக்தி இருந்தால் தானே ஈஸ்வரன் நீயும் ஒன்றுன்னா புரியும் இத்தனை நான் அவரை பூஜை பண்ணியிருக்கேனே சுவாமி அவரும் நானும் ஒன்றுன்னா இத்தனை நேரத்துக்கு பூஜை பண்ணியிருக்கணும் கேள்வி வருமே பூஜை பண்ணினதுனால தான் நீ அவரும் ஒன்று சொல்ல போகிறோம் பூஜை பண்ணாமல் சொல்ல மாட்டோம் ஆகையினால வந்து ஒரு அழகான ஸ்லோகம் இருக்குது நல்ல ஸ்லோகம் அது நமசிவாஜே தி சிவம் பிரபத்யே நம சிவாஜே தி சிவம் பிரபத்யே சிவாத் பரம் நேதி சிவம் பிரபத்யே சிவோகம் அஸ்மீதி சிம்பிள் நமஸ்கார ஸ்லோகம் அதாவது நம சிவாயான்னு சொல்லி சிவனை சரணாகிதி பண்ணுறேன் நமஸ்காரம் பண்ணுறேன் அந்த சிவன் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நமஸ்காரம் பண்ணுறேன் அப்புறம் சிவனுக்கு வேறாக ஒருத்தரும் இல்லைன்னு நமஸ்காரம் பண்ணுறேன் சிவமே நான் நமஸ்காரம் பண்ணுறேன் அழகாக இருக்குது நம சிவாயேத்தி சிவம் பிரபத்தியே சிவப் பிரசீதேத்தி சிவம் பிரபத்தியே சிவா பரம் சிவம் பிரபத்தியே சிவோகம் அஸ்மீதி சிவம் பிரபத்தியே ரொம்ப அழகான அதாவது ஏகரூபம் அநேக ரூபம் அரூபம் ஆத்மரூபம் இப்படி அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது ரொம்ப இன்னும் தோணித்து சொன்னேன் அவ்வளோதான் இல்லை வேதாந்த விஜானம்னு சொன்னால் வேதாந்தத்தை சிரவணம் பண்ணுறது என்ன தான் மையக்கருத்தப்பா உபனிஷத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உபநிஷத்தில் சொல்லியிருக்கிறது வந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று இதை பற்றி ஆதிசங்கர் ஒரு இடத்துல சொல்கிறார் வாட் இஸ் தி சப்ஜெக்ட் மேட்டர் என்னப்பா வேதாந்தத்தில் சப்ஜெக்ட் அப்படின்னு கேட்டால் விஷயம் என்ன வேதாந்தத்தில் என்ன விஷய சுத்த சைதன்யம் ஜீவபிரம்மைக்கிய லக்ஷணம் எத்தைவ திருஷ்யத்தே சர்வ வேதாந்தானாம் சமன்வய சுத்த சைதன்யந்தான் சாஸ்திரத்துக்கு விஷயம் அது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றுன்னு சொல்லக்கூடியது அது வேதாந்தம் முழுக்க அதை தான் சொல்கிறதுன்னு இது நம்ம மனசில் பலப்படணும் மூலியம் அதுக்காக வேதாந்த விஜானம்னு ஞானம்னு சொன்னால் ஒரு அர்த்தம் விஜானம்னு சொன்னால் விசேஷ ஜானம் விசேஷ ஜானங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அபரோக்ஷானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டஞானம்மா எனக்கு புரிஞ்சிருக்குப்பா நல்லா புரிஞ்சிருக்கு சந்தேகமே கிடையாது சந்தேகமே கிடையாது எனக்கு சாஸ்திரத்தில் ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாது சுனிஷித ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள் சதாசி பிரம்மேந்திராள் பாட்டு ஒன்று இருக்குது ஸ்திரதா நகி நகிரே கேட்டிருக்கோம் ரொம்ப ஃபேமஸ் பாட்டு ஸ்திரதா நகி நகிரே யாருக்குன்னா விஷய பாஷ விசேஷ்டித சித்தானா ஸ்திரதா நகி நகிரே பரமஹம்ச வியோக விருத்தானா ஸ்திரதா நகி நகிரே யாருக்கு ஸ்டெடினஸ் இல்லைன்னு படுற இந்த உலகத்தில் ரொம்ப ஆசையில் முஞ்சி போயிருக்காள் இல்லையா அவளுக்குலாம் ஸ்டெடி மைண்டே கிடையாது இதில் இருக்கிற வாளுக்கு தான் இருக்குது எதுக்கு சொல்ல நிச்சித அர்ச்சா உறுதியாக இருக்காருன்னா வேதாந்தத்தை நன்றாக புரிஞ்சுண்டு வேதாந்த விஜானம்னா கடவுள் இருக்கிறார் என்பது ஞானம் கடவுளும் நானும் வேறு அல்ல அப்படிங்கிறது விஜானம் அது மாத்திரம் இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதும் சர்வம் ஹலு இதம் பிரம்மா அஸ்மி அதான் நிச்சிதர்த்தா இதுக்கு பேர் ஜீவன் அர்த்தம் கர்மயோகத்தை பண்ணி உபாசனையை பண்ணி சந்நியாசத்தை பண்ணி அப்புறம் வேதாந்தத்தை படித்து அபரோக்ஷ ஆத்மா ஐக்கியம் ஜீவபிரம்ம ஐக்கிய ஜானத்தை அடைஞ்சு உலகத்தில் வாழ்கிறான் அதுக்கு பேர் என்னென்னா ஞானத்துக்கு பிறகு உலகத்தில் வாழ்கிறது இருக்கே அது வந்து ஜீவன் முக்தின்னு பேர் நன்னா புரிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்தில் சரீரம் கண்டின்யூ பண்ணுறது ஞானத்துக்கு அப்புறம் பிராரத்தத்தை அனுபவிக்கிறதுக்கு பேர் ஜீவன் முக்தி மற்ற ஜனங்களுக்கு வர்ற மாதிரி அவர்களுக்கும் எல்லாம் வரும் எல்லாம் வரும் உடம்புக்கு வரும் அப்பவாதம் வரும் என்னவெனாலும் வரும் இதுதான் வரணும் வரப்படாதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர்களுக்கும் எல்லாம் வரும் கையான் சுவாமி சொல்லுவார் சுவாமிகளுக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் வரலாமான்ண்ணா ஹார்ட் இருக்கிறதுனால வருது என்ன பண்ணுறது அப்படின்பார் அவர் ஹார்ட் இல்லைன்னா வராது சுவாமிகளுக்கு எப்படி ஹார்ட் அட்டாக் வரலான்னா அவர் நீங்களாம் போட்டுருக்கிற பட்சணங்கள்லாம் கொஞ்சம் நெஞ்சமா சாப்பிட்ருக்கார் அதனால் வந்து அவருக்கு வர்றது அப்போ ஞானியாக இருந்தாலும் சரி இல்லை யோகியாக இருந்தார்னு வச்சுக்கோ யோகி வேறு ஞானியும் யோகியும் பிரிப்போம் யோகிங்கிறவர் கொஞ்சம் ஹட்டயோகம் பெரும்பாலும் யோகம்னு சொன்னால் ஹட்டயோகம் தான் என்ன சொல்கிறோம் இல்லையா ஹடம் பிடிக்கிறாங்கிறோம் இல்லையா அதுதான் ஹட்டம் அப்படின்னா வலுக்கட்டாயமாக பிடிவாதமாக எல்லாத்தையும் போட்டு மூடுறது எல்லாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு யோகாசனம் எல்லாம் பண்ணி பத்மாசனத்துலேயே உட்காந்து உட்காந்து கஷ்டப்படுத்தி அப்புறம் பத்மாசனம் சித்தமாகிடும் இப்படி ஒன்று ஒன்றா சித்தம் பண்ணுறது யோகி பவர் வேறு யோகி வந்து ஞானியாகவும் ஆகலாம் ஆனால் ஞானி யோகியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது யோகம் வந்து சௌகரியம் சில வகையில் அனுகூலம் ஏன்னா நமக்கு வந்து அந்த பிரயத்தனம் பண்ணி இது வந்து என்ன சொல்லுவார் இந்த மாட்டை வந்து புல் கொடுத்தும் வழிக்கு கொண்டு வரலாம் அடித்தும் வழிக்கு கொண்டு வரலாம் இந்த யோகங்கிறது அடித்து வழிக்கு கொண்டு வர வழி புல்லை கொடுத்து கொண்டு வர வழி என்னதுன்னு கேட்டால் இந்த நித்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி அப்படி மெது மெதுவாக பார்ப்பா போ அப்படியே தர்மத்தை சொல்லிக் கொடுத்து தத்துவ பக்தியை சொல்லிக் கொடுத்து விடியவரிசையாக கொடுத்துருவோம் யோகிக்கு வந்து அவங்க மைண்டை வந்து ரொம்ப சித்தவருத்தான் நிரோதம் பண்ணணும் சொல்லி ரொம்ப பிரயத்தனம் பண்ணி நிறைய பண்ணுறான் ஆனால் அது வந்து ஆப்ஷன் தான் பண்ணி ஆகணும்னு சொல்லுது பதஞ்சலி யோகத்தில் இருக்கிற நல்ல அம்சங்களாம் நம்ம எடுத்துக்கிறோம் ஆனால் பதஞ்சலியோட ஃபிலாசபி நம்ம ஒத்துக்கிறது இல்லை ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரத்தில் பதஞ்சலியோட ஃபிலாசபியை நமஸ்காரம் பண்ணி சொல்லி நீங்கள் சொல்கிறது தப்புன்னு விடுறார் நீங்கள் பெரியவர் பகவான் பதஞ்சலி ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஸ்ருதி விரோதங்கிறார் அழகாக நமஸ்காரம் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறத உங்கள் ஃபிலாசபியை ஒத்துக்க முடியாது மனசை நன்னாக வச்சுக்கிறதுக்கு சொல்கிற டெக்னிக் நீங்கள் சொல்கிறேன் பாருங்கோ அதை நான் நன்னா ஒத்துக்கிறேங்கிறார் நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த முறையெல்லாம் நாங்கள் ஒத்துக்குறோம் ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த சித்தாந்தங்கள்லாம் வந்து சாஸ்திரத்துக்கு விருத்தம் உபனிஷத்துக்கு விருத்தம் அப்படின்னு சொல்லி பிரம்மசூத்திரத்தில் எல்லாரையும் அழகாக ஒரு கூப்பிட்டு நமஸ்காரம் நீங்கள் தப்பு நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நமஸ்காரம் நீங்கள் பெரியவா ஆனால் இந்த ஸ்ருதிக்கு சரி வரலையே அதனால் நீங்கள் சொல்கிறத வந்து எப்படி ஏற்றுக்கிறது அப்படியே இருக்கும் அழகாக நல்ல வேதாந்த விஜான சுனிஷித அர்த்தா அர்த்த ஆனால் பிரயோஜனத்தை அடைஞ்சுவிட்டான்னு அர்த்தம் அந்த நிச்சயத்தினால பிரயோஜனம் அடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறார்கள் ஜீவன் முக்தி நிலையில் இருக்கிறார்கள் தே பிரம்மலோக் பராம்த காலே பராமிரதாத்து பிரம்மலோக்கே பரிமுச்சியந்தே இதில் கடைசியில் ஒரு வார்த்தை இருக்குது சர்வே ரொம்ப முக்கியம் சர்வேங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து யாராக இருந்தாலும் இந்த ஜாதி இந்த இதுலாம் கிடையாது ஏன்னா வந்து எல்லாேருக்கும் ஞானத்தில் வேதாந்தத்தில் அதிகாரம் இருக்குதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது பிரம்மசூத்திரத்திலையும் ஆதிசங்கரர் அபசூத்ர அதிகரணம்னு ஒரு டாபிக் அற்புதமான டாபிக் அதில் வந்து வேதம் படிக்கிறது கர்மாவில் தான் வித்தியாசமே தவிர ஆத்மஜானம் அடைகிறது மோக் அடைகிறதுல எல்லாருக்கும் சம உரிமை இருக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சித்தாந்தம் பண்ணியிருக்கார் ஆகையினால் அந்த கருத்துப்படி சர்வேங்கிற வார்த்தையை இங்கே சொல்கிறோம் சர்வேன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அவன் தேவனாக இருந்தாலும் மனுஷியனாக இருந்தாலும் மனுஷ அதாவது அறிவு உடையவனாக இருக்கணும் தேவ மனுஷாதி கிருத்த உத்தம அதமபாவகா அப்படின்னு எல்லாம் நினைக்கக்கூடாது எல்லாருக்குமே மோக்ஷத்தில் அதிகாரம் இருக்குது பராமிரதாத்துன்னு சொன்னால் பரம்னு சொன்னால் இந்த மாயை பரமணிஷன் தான் இந்த இடத்துல கான்டெக்டில் பராமிராத்து இந்த உலகத்தை கடந்த மாயை காட்டிலும் அப்பாற்பட்ட அமிர்தாத்துன்னு இருக்குது அமிர்தத்துக்கும் அப்பாற்பட்டிருக்கு அமிர்தங்கிறது இந்த பிரளய காலத்தில் அப்படியே டார்மண்ட் ஃபார்மில் இருக்கிறது தூங்குறபோது இருக்கும் இல்லையா தூங்குறபோது அமிர்தந்தான் தூங்குகிற போது அமிர்தமாக இருக்குது முழித்தா அமிரமாக இருக்குன்னா இப்போ தூங்குகிற போது நமக்கு ஒன்றும் தெரியல அதெல்லாம் ஆபேட்சிகம் தார்காலிக நிம்மதி நிரந்தர நிம்மதி கிடையாது அதெல்லாம் பராமரித்தாத்து அமிர்தாத்துன்னா இம்மா ராலிட்டியும் போ அமிர்தம்னு சொன்னான் ஆனால் இம்மார்டால்கிட்டையும் மேலேன்னு என்ன சொல்கிறது ஆனால் இந்த காண்டெக்ஸ்டில் என்னென்னா அமிர்தங்கிறது மாயை பரங்கிறது உலகத்துக்கு அப்பாற்பட்ட உலகத்துக்கு அப்பாற்பட்ட இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகத்துக்கு அப்பாற்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்ட பிரம்மலோகத்தில் அவர்கள் பராந்த காலத்தில் சென்று விடுகிறார் விதேக முக்தி விதே மு பராந்த காலம்னால் என்னர்த்தம்னா அஜ்ஞானி அது வந்து அபராந்த காலம் ஜானி இறந்து போனால் அது பராந்த காலம் அவருக்கு மறுபடியும் சரீரத்தோட சம்பந்தம் கிடையாது சூஷ்ம சரீரம் சமஷ்டி சூக்ம சரீரத்தில் கலந்துடுறதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது சாஸ்திரம் தான் பிரமாணம் எப்படி பார்க்குறதுலாம் கேட்க முடியாது இந்த சாஸ்திரத்தை நம்ம பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால சாஸ்திரம் தான் அந்த இடத்துல பிரமாணம் இவருக்கு மறுஜன்மா கிடையாது இல்லை பிரம்ம லோகம்னா பிரம்மைவ லோகா பிரம்மலோக்கா பிரம்மலோகம்னு ஒரு லோகம் இல்லை பிரம்மத்தோடு ஒன்றி விடுகிறார்கள் அதாவது அதுக்கு ஆச்சாரியார் சொல்லுவார் குடத்தை உடைச்சா குடத்தில் இருக்கிற ஸ்பேஸ் எங்கே போச்சுன்னா குடத்தை உடைச்சா குடத்தில் இருக்கிற ஸ்பேஸ்னு ஆச்சுன்னா ஆல்ரெடி இருக்கிற ஸ்பேஸோடு இருக்குது அது மாதிரி இந்த உடம்பு மனசெல்லாம் அழிஞ்ச உடனே அது அப்படியே அந்த பிரம்மன்லே இருக்குது இருக்கிற போதும் பிரம்மனில் தான் இருக்குது குடம் இருக்கிற போதும் ஆகாசத்தில் தான் இருக்குது குடத்தை உடைச்ச பிறகும் ஆகாசம் இருக்குது அதே மாதிரி இந்த சரீர மனசு புத்தி இருக்கிற போதும் பிரம்மன் தான் இருக்குது சரீர மனசு புத்தி போன பிறகும் பிரம்மனாகவே தான் இருக்கும் அதுதான் நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் தெரியாது இந்த ஆனந்தவல்லியில் ஒரு கேள்வி வந்தது அறி அஜானி பிரம்மத்தை அடைகிறானா ஞானி பிரம்மத்தை அடைகிறானா கேள்வி வந்தது கஷ்டித் சமஸ்ணுதா ஊ ஆஹோ லோகம் பிரேத்திய கஷ்டன கச்சி இந்த கேள்விலாம் வந்தது அங்கே வந்து என்ன சொல்கிறோம்னா எல்லாரும் பிரம்மனாக இருந்தாலும் புரிஞ்சின்றவன் தான் பிரம்ம புரியாதவனுக்கு பிரம்ம பிராப்தி கிடையாதுன்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம் அதில் பிரம்மலோகத்தை அடைகிறார்கள் சர்வே பரிமுட்சியந்தி யாராக இருந்தாலும் இந்த ஞானத்தை பெற்ற மாத்திரத்தில் மோக்ஷத்தை அடைந்து விடுகிறார்கள் அவ்வளோதான் அது பேர் விதேக முக்தி ஜீவன் முக்திக்கு பேர் சத்யோமுக்தி ஜீவன் முக்திக்கு பேர் சதேகமுக்திஹி இதுக்கு வந்து மரண காலத்தில் விதேக முக்திஹி உடம்பை விட்டு விடுகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால்தான் ஞானியோட உடம்பு ரொம்ப விசேஷம் சொல்லி சமாதி வைக்கிறது அதை எரிக்கிறது இல்லை அது மாத்திரமில்ல அவனுக்கு அக்னி சம்ஸ்காரம் கிடையாது அக்னியை விட்டதுனால அக்னியை விடுறவன் தானே சன்னியாசி நிரக்னே பேர் சன்னியாசிக்கு ஹோமம் பண்ணுறதெல்லாம் கிடையாது ஹோமம் பண்ணுறதை விடுறது ஒரு மந்திரம் இருக்குது நான் வந்து இனிமேல் அக்னி பூஜை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணி ஆனும் பூஜை பண்ணுறதோ அக்னிக்கு இதெல்லாம் பண்ணுறதோ பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லணும் அக்னி சமாரோபணம்னே இருக்குது அந்த அக்னியை ஹிரதயத்தில் எடுத்துணுன்னு அக்னி அப்படியே இந்த இப்படி கண்ண இப்போ ஒத்திக்கிறோம் இல்லையா கல்புரத்தை ஊற்றி கண்ணில் வச்சுக்கிறோம் அது மாதிரி இந்த அக்னியை அப்படியே வந்து ஹிரதயத்துக்குள்ளே போயிடு அப்படி சொல்லி சமாரோபணம் பண்ணுவோம் அதனால் நடமாடும் நெருப்பு நடமாடும் நெருப்பு சொல்ல வேண்டிதான் அறிவாளின்னு அர்த்தம் நெருப்புன்னா அர்த்தம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லுவாள் பிராமணஸ்ய தட்சிணே ஹஸ்தே ஹோதவ்யம் அப்படி ஒரு இதே ஒய்ஃப் போயாச்சுன்னா ஹோமம் பண்ண மாட்டேன் சாமவேதிகளில் இல்லை உங்களுக்கு தெரியுமா தெரியாது சாம வேதிகளுக்கு கிடையாது எஜிர்வேதிகளை எல்லாரும் பண்ணுறோம் ஒய்ஃப் போனாலும் ஆனால் சாம வேதிகளால் என்ன பண்ணுவோன்னா பிராமணன் கையை நீட்ட சொல்லி அந்த கையில் நெய் விடுவாள் அது பேரே பாணி ஹோமம்னே பேர் ஏன்னா அந்த கையில் வந்து ஹோமம் பண்ணி பண்ணி இதுவே அக்னியாக அதனால் சில பேர் இப்படி ஆசீர்வாதம் பண்ணப்படாதும்பா இப்படி தான் ஆசீர்வாதம் பண்ணுவோம்ம்பா இந்த கையில் அக்னி இருக்குன்னு ஆய் பாணிஹம்தான் சரி அடுத்த மந்திரம் இதாச்சு இது அடுத்தது இன்னும் அந்த பிரம்மனை பற்றி விசேஷமாக சொல்கிறது இந்த மந்திரம் ரொம்ப முக்கியமான மந்திரங்கிறதுனால இவ்வளோ விளக்கம் அதனால் வேதாந்த விஜான சுனிஷிதார்த்தாக சந்யாசயோகாத் இதய சுத்த சத்வாக தே பிரம்மலோகே தூ வராந்த காலே சில புஸ்தத்தில் தே பிரமலோகேஷூனு இருக்கும் புத்த பாடபேதம் இருக்குது அது இதே மந்திரங்கள் முண்டப்போ உபனிஷத்துல இருக்கு கைவல்லி உபனிஷத்தில் இருக்குது இந்த ரெண்டு உபனிஷத்துல இருக்கு அடுத்த மந்திரம் படிக்கலாம் திராபி ததுபாசித்தம் நம்முடைய ஹிரதயத்தில் இருக்கிற பரபிரம்மனை தியானம் பண்ணணும் அப்படின்னு இந்த மந்திரம் சொல்லுகிறது உபாசி தவ்யம் உபாசி தவ்யம்னா உபாசனை பண்ணணும் உபாசனைன்னா என்ன அர்த்தம் உப என்ன பக்கத்தில் ஆசனம்னா உட்காடுறது பக்கத்தில் உட்காடுறதுன்னா பக்கத்தில் உட்காருறதுனா எதுக்கு பக்கத்தில் உட்காடுறதுன்னா கடவுளுக்கு பக்கத்தில் உட்காடுறதுன்னா உபவாசம்னு சொல்கிறோம் அதுக்கு தான் அர்த்தம் உபவாசம்னா என்ன அர்த்தம் டிவி பார்க்குறதுன்னு அர்த்தம் இல்லை உபவாசம்னு சொன்னால் பகவானுக்கு பக்கத்தில் உட்கார்றதுன்னு அர்த்தம் இன்றைக்கி வந்து சனிக்கிழமை உபவாசம்னா ரொம்ப வேண்டாம் பன்னெண்டு தடவை விஷ்ணாசன சொல்லுங்கண்ணா பன்னெண்டு தடவை தான் சொன்னேன் பன்னெண்டு தடவையா ஆமாம் உபவாசம்னா அதுதான் அர்த்தம் ஏதோ ஆகாரத்தை சும்மா பேருக்கு ஏதோ பயிர் ஈரம் சாப்பிட்டு பாலை சாப்பிட்டுண்டு ஏன்னா அதிகமாக எதையாக சாப்பிட்டோம் தூக்கம் வந்துடும் ஆ வந்து இதெல்லாம் வந்து விவிக்த சேவி லகுவாசி லகுவாக சாப்பிட்டுட்டு ஏ பகவான பக்கத்தில் இருந்துட்டு ஸ்தோத்திர பாராயணம் பண்ணுறது படிக்கிறது இதை பண்ணிகிட்டு இருப்பான்னு உபாசனம் உபவாசகா ஆனால் இந்த உபாசனத்துக்கு கடவுளுக்கு பக்கத்தில் இருக்குன்னா கடவுளுக்கு பக்கத்தில் இருக்குன்னா கடவுள் எங்கே இருக்காருன்னு கேட்டான் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா அப்போ கடவுளுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா கடவுளை நினைக்கிறதுனு அர்த்தம் உபாசன்கிற வார்த்தைக்கு இப்படி அர்த்தம் சொல்ல அருகில் இருத்தல் இறைவனுக்கு அருகில் இருத்தல் இறைவனுக்கு அருகில் இருத்தல் என்றால் இறைவனை எண்ணிக்கொண்டிருத்தல் அவ்வளோதான் இறைவனை எண்ணிக்கொண்டிருத்தல் இறைவனை பற்றி இறைவனுடைய அருமை பெருமைகளே என்றது ஸ்தோத்திரம் படிச்சு திருவாச்சகம் படிச்சுட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன் காலமட் படிச்சுட்டே அந்த வரி அந்த வரிகள்லாம் வர்ணனையை மனசு ரொம்ப தொடும் சில இடத்துல அப்படியே நம்மள மெய் மறந்து கொஞ்சம் நேரம் நின்றுடுவோம் அப்புறம் பழபடியும் படிப்போம் பழபடியும் மெய் மறப்போம் திரும்ப திரும்ப அதுதான் அப்படி பண்ண பண்ண மைண்டுக்கு நல்ல பண்பாடு பக்குவம் வந்துடும் மனசுக்கு அதை இங்கே சொல்வது தஹ்ரம் விபாபம் பரமேஷ்ம பூதம் எத் புண்டரீகம் புறமத்தம் அதாவது உண்மையை உணர்வதற்காக தியானக் கிரமம் சொல்லிக் கொடுக்கப்படுறது விவித்த தேசேச்ச சுகாசன்தஹா கைவல்யம் சொல்லும் கிருஷ்ணனும் கீதையும் ரொம்ப அழகாக சொல்லுவார் அதாவது தனியாக போயிடணும் வர தியானத்துக்காக தனியாக போயிடணும் விவித்த சேவி யாரும் இல்லாமல் இருக்கிற இடத்துக்கு போயிடணும் லக்குவாசி அளவாக சாப்பிட்டு கொண்டு எதவா காயமான சகா உடம்பையெல்லாம் வந்து கட்டுப்படுத்தி கொண்டு தியான பயோக பரோ நித்தியம் வைராக்கியத்தை உடையவனாக தியான யோகம் பண்ணுறவனாக அகங்காரம் பலம் தர்ப்பம் இந்த அகங்காரத்தை விட்டுட்டு நம்முடைய பலத்தையெல்லாம் விட்டுட்டு கர்வத்தை விட்டுட்டு காமம்்ரோதம் பரிகிரகம் ஆசை கோபம் உடைமை பொருள்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு விமுச்சிய நிர்மமாகா என்னுடையது நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற எண்ணமும் இந்த பாருங்கள் அந்த சுவாமில் இருக்கார நிறைய விட்டுவிட்டார்ண்ணா இந்த ஆனந்த கிருஷ்ணன் பையன் போயிட்டான்னு சொன்னேன் புத்திஸ்ட் மாங்காய் போயிட்டான் இந்த மலேசியா இந்த ட்வின் டவர் அவரோட பையன் வந்து புத்திஸ்ட் மாங்காய் ஆகிட்டாராம் பாருங்களேன் வந்து எல்லாம் இருக்குது விட்டுட்டாட்சிய நிர்ம சாந்த பிரம்மபூயாய கல்பது ஏதோ ஆனந்தம் இருந்திருக்கு விட்டுருக்காரு எல்லாத்தையும் இது பண்ணிருக்காரு இருக்கட்டும் அது வேற விஷயம் இப்போ வந்து எத் புண்டரீக்கங்கிறது ஹிருதயம் இது வந்து நம்ம பார்த்துட்டோம் ஏற்கனவே ஆச்சாரியாலும் இந்த சீக்ஷாவளியில் வர்ணிச்சிருக்கார் சய ஏஷோந்தரு அதே தான் ஹிருதய அமிர்தோஹிரண்மய அந்தரேணாலுக்கேஷஸ்தனிபாபலம்பே சேஹேந்திர யோனிஹி எத்ரா அசௌகே சாந்தோ விவர்த்ததே அதை ஞாபகம் வச்சுக்கணும் பாருங்க அந்த மந்திரம் தெரிஞ்சால் எவ்வளோ சௌரிமா இருக்கு பாருங்க அந்த மந்திரம் முழுக்க இதை தான் சொல்லியிருக்கு சங்கராச்சாரியார் வந்து ஒரு ஆட்டோட ஹுதயத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஹிருதயத்தை வர்ணிக்கிறார் அதை வந்து யாகத்தில் பார்த்துருக்கோம் அப்படியே சொல்கிறார் யாகத்தில் பார்த்துருக்கோம் ஆட்டோட இது ஹிருதயம் எப்படி இருக்கும்னு அது மாதிரி நம்ம ஹிருதம் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி அநேக அதை வர்ணிக்கிறார் இந்த ஹிரதயம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாஷியத்தில் வர்ணிக்கிறார் வர்ணித்து இதில் நமக்கு வந்து இந்த இடா பிங்களா சுஷும்னா நாடி இருக்குது இந்த நாடி வழியாக அந்த மேலே வரைக்கும் போகிறது இல்லையா அதை தான் இங்கே சொல்கிறது ஹிருதம்னு ஹிருத்ண்டரீகம் மலர்மிசை இந்த ஹிருத்ண்டரீகம் மலர்மிசை அங்க புறம் அங்கே ஒரு ஆகாசம் இருக்கு அது அதுக்கு பேர் தஹராகாசம்னு பேர் இது சொல்றது இதுக்கு பேரே தஹரவித்ய இந்த டாபிக் பேரே தஹரவித்ய மனோரணியான்லருந்து ஆரம்பித்த டாபிக் பேரே தஹரவித்யான் தான் பேர் தஹர வித்யான்னு கூடாது தஹர வித்யா தஹரம் தஹ்ரம் அப்படின்னு சொன்னால் தஹராகாசம் தகராாஷம்னால் ஹிரதயாகாசம் இதுக்குள்ளே ஒரு ஸ்பேஸ் இருக்குது அதாவது அந்த ஸ்பேஸில் வந்து அவைலபிலிட்டி அதுக்காக அதுக்குள்ளே பரிச்சின்னம் இல்லை பிரம்மன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது அங்கே எப்படி இப்போ கண்ணாடியை காமிச்சா கண்ணாடியில் சூரியன் தெரிகிறாரோ அவ்வளோ பெரிய சூரியனை ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம் எவ்வளோ பெரிய சூரியனோட அகலநிலம் என்ன சாதாரண விஷயமா ஆனால் ஒரு கண்ணாடி இப்படி காட்டின உடனே சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரிகிறது அது மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பரம்பொருள் உள்ள தாமரையில் விள விளங்குகிறார் அதனால்தான் உடம்பினை முன்னம் இழுக்கென்று திருமூலர் இது என்ன ஒரே நாத்தம் முடிச்சது சரீரம் நினச்சேங்கிறேன் உடம்பினை முன்னம் இழுக்கென்று உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட ஞானமும் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இது புரிஞ்சு சொல்கிற மாதிரி இது படிக்க படிக்க தான் புரியுது தஹ்ரம் விபாபம் பாப ரகித்தம் பாபம் இல்லாது எந்த விதமான புண்ணிய பாபம் சம்பந்தமே இல்லாதது புண்ணியமப்பி பாப்பா எம்பர் சங்கராச்சலியர் பந்த ஹேதுத்வாத் புண்ணியமும் கூட நமக்கு இன்பத்தை கொடுத்து பந்தப்படுத்துறதுனால வேதாந்த திருஷ்டியில் புண்ணியமும் பாபந்தான் பாப் இது எப்படின்னு கேட்டால் அஜானம் பாபம் ராகத்வேஷம் பாபம் பாப கர்மாக்களை பாப்பம்னு சொல்கிறது ஒரு பக்கம் அப்புறம் வந்து இதுவும் பாபம் புண்ணியமபாயிதி பரமேஷ்மபூதம் அவர் சொல்கிறார் ஹிருப்புண்டரீகம் அஷ்டதளம்ங்கிற எட்டு எழ எதலோடு உள்ளுக்குள்ள அதனால் ப இந்த வரையாடு கமலம்னு வரையாடலாம் எட்டு தளம் தானே எட்டு தளம் தானே கோலம் போடுவாள் எட்டு தளம் அஷ்டதளம் அஸ்தி அதாவது தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கான நுண்ணிய வழி சொல்லி சொல்லிக் கொடுக்கப்படுகிறது நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு எதை எடுத்தாலும் பாருங்கண்ணே திருமறையும் திருமுறையும் தான் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்களில் விபாபம் தஹ்ரம் விபாபம் புண்டரீகம்னு சொன்னார் முதல்ல புண்டரீகம் போட்டுங்கோ அஷ்டதளம் இங்கு இருக்குது கீது இருக்குது அப்படின்னு சொன்னால் அல்பம் வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அல்பம் சிறியன்னு அர்த்தம் சிறிய விபாபம் விபாபம்னு சொன்னால் பாபமே இல்லாதது இந்த உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களால் பாதிக்கப்படாதுன்னு ஒரு அர்த்தம் சொல்கிறேன் உடலில் நோய்களால் பாதிக்கப்படாதது சரீர சம்பந்தி தோஷைகி அபராமிருஷ்டத்துவா உடம்போட சம்பந்தம் இருக்கிற தோஷமெல்லாம் அதுக்குள்ளே கிடையாது பர பரஸ்ய ஆத்மனா மே மேஷ்மபூதம் பரமேஷ்மபூதம் பரவேஷ்மபூதம்னு இருக்கணுமா கிரமேட்டிக்கலாக பார்த்தா ஆனால் இது வேத மந்திரம் அப்படி சொல்லியிருக்குங்கிற வக்காரஸ்தானே மக்காரா சாந்தசா பரவேஷ்மபூதம் அதாவது பரமாத்மாவினுடைய இல்லமா இது பரமாத்மாவின் இல்லமாக விளங்குகிறது இதை பற்றின விளக்கம் திரும்ப வரப்போகிறது பத்ம கோஷ பிரதீகாசகம் ஹிரதயஞ்ச அப்பி அதோமுகம் நாராயணசூத்தத்தில் வரப்போகிறது ஹிருத் புண்டரீகம் பரமேஷ்ம பூதம் பூதம்னு சொன்னால் எப்பொழுதும் அங்கே விளங்கி கொண்டிருக்கிறது புரஸ் புறமத்திய சங்குஸ்தம் பர அந்த சரீரத்தை சரீர புரசன சரீரத்தில் மத்தியே சம்ஸ்திதம் ராஜாவை போல கிருஷ்ணர் கீதையில் சொல்லுவார் சர்வ கர்மாணி மனசா சந்நாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குருவண்ணகார என் ஆயினால் இந்த ஒன்பது வாயில் பட்டினத்தில் ஆத்மா எதையும் செய்யாதவனுமாய் செய்விக்காதவனுமாய் இருக்கிறது அப்படி சொல்லியிருக்கேன் அந்த இதை நம்ம திரும்பி நினச்சி பார்க்குறோம் வீர ராஜ்ய இவ ராஜாவும் மாதிரி இருக்குது தத்தாப்பி தஹரே புண்டரீக்கே ககனம் அங்கே வந்து ககனங்கிறதுக்கு பிரம்மம்னு அர்த்தம் மந்திரத்தில் ஒரு ஒரு பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன் ககனம்னா பிரம்மம் இப்போ தத்ரா தஹ்ரம் விபாபம் பரமேஷ் பதத்துக்கெல்லாம் அர்த்தம் புரியதாக வருவோம் தஹ்ரம் அல்பம் விபாபம் பாப்பம் இல்லாதது பரமேஷ்மபூதம் பரமாத்மாவினுடைய இருப்பிடம் எற்புண்டீக்கம் தா எட்டு தளத்தை உடைய தாமரை மலர் போன்றது புறமத்திய சக்கிஸ்தம் அந்த இடத்தில் அந்த சரீரத்தில் வீற்றிருக்கிறது சத்கிருஸ்தம் சமஸ்தம் அர்த்தம் இந்த பஜனை பாடுற போது சில சமயம் கோகோபோபி ஜனமத்திய சமஸ்தம் பாடுவான் சமஸ்தம் பாடணும் அது நிறைய பேர் தப்பாகவே பாடுவான் கோகோபோபி ஜனமத்திய சமஸ்தம் ஜனமத்திய சமஸ்தம் வேறு திரும்ப பாடின்னு ஜன மத்திய சம்ஸ்தம் நம்ம ஊரில் சமஸ்தானம்மா சம்ஸ்தானம் புறமத்திய சக்கிஸ்தம் வேதத்தினால சக்கிஸ்தம் இருக்குது ஆனால் சம்ஸ்தம் சம்மக்கு ஸ்தானம் நல்ல ஸ்தானம்னு அர்த்தம் அதில் சம்ஸ்தானம் போய் இப்போ என்ன ராமநாதபுரம் சமஸ்தானம் சிவகங்கை சமஸ்தானம் சேத்தூர் சமஸ்தானம் சமஸ்தானம் தமிழ்நாட்டை தவிர எல்லாம் சரியாக சொல்கிற கோபு கோப கோபி தெரிஞ்சவாளே பஜன் பாடுறவாளே சொல்கிறாங்க சமஸ்கிருத் தெரியாதுனால கோபு கோப கோபி ஜனமத்திய சமஸ்தம்னா ஜனமத்திய சமஸ்தம்னு எப்படி சொல்ல முடியும் ஜன மத்தியே சமஸ்தம் அல்ல புறமத்திய சக்தம் தத்திராபி தஹ்ரம் அடுத்த தஹ்ரம் தஹ்ரம் விபாபம் வந்தது தத்தாப்பி தஹ்ரம் ககனம் அங்கே இது அது ஒரு ஆகாஷம் அதுக்குள்ள ஒரு சின்ன ஆகாஷமாக ஆகாசத்தில் ககனம் ககனம்னா பிரம்ம ஆகாசத்தை போல இருக்கிற பிரம்மன் ஆகாஷாவது அமூர்த்தம் பிரம்மங்கிற வடிவமற்ற பரம்பொருள் அஸ்தி இருக்கிறது மனசுக்குள்ள பார்க்குறதுக்காக சொல்கிறது அஸ்தி இது ஒரு பாவனை ஞாபகம் வச்சுங்கோ பிரம்மன் எங்கேயும் இருக்குது ஆனால் உள்ளத்தில் உணர்வாக அது வெளிப்படுகிறது உள்ளத்தில் அது உணர்வாக வெளிப்படுகிறது பாராதி பூதம் நீ அல்லை உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அதில் தாய்மானவர் சொன்ன மாதிரி பாராதி பூதம் நீ அல்லை பஞ்சபூதம் கிடையாது உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை ஆராய் நன்றாக ஆராய்ச்சி செய்து பார் உணர்வு நீ என்றான் நீ தூய உணர்வாக இருக்கிறாய் என்றான் எப்படி சொன்னார்னா ஐயன் அன்பாய் உரைத்த சொல் தெரிஞ்சுக்கோ புடி அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கோப்பா சில பேர் சொல்லுவல குரு பிடிச்செழுத்து கொடுத்து அமுக்கி காட்டினார்ண்ணா அப்படின்லாம் இல்லை இதெல்லாம் சொல்கிற போது எளிமையாக சொல்லலாம் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி அதுதான் ககனம் விசோக விசோகனா தஸ்மின் எதந்தஸ்தது பாசித்தவ்யம் உபச்சாரங்கிறார் இது உபச்சாரங்கிறார் உண்மையில் அங்கே இல்லை மரியாதைக்காக புரியறதுக்காக சொல்லியிருக்கு உபச்சாரம் வாஸ்தவமாக கிடையாது உபச்சாரம்னா என்ன அர்த்தம்னா புரிஞ்சுக்கிறதுக்காக விஷோக்காங்கிறது பிரம்மத்துக்கு எந்த துன்பமும் இல்லாத இன்பமே உருவான நர்த்தம் விஷோக்கா தஸ்மின் எது அந்த தது எது அந்த வர்த்ததே தது எந்த ஒரு பரம்பொருள் நமது அனைவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவரை நாம் எல்லோரும் போற்றி வழிபட வேண்டும் உள்ளத்தில் இருக்கும் இறைவனை உயி்த்து உணர்ந்து வழிபடுவீர்களாக அவ்வளோதான் உயி்த்து உணரணும் அதுதான் அதனால் எல்லாமே எல்லா எந்த விதை பார்த்தாலும் ஸ்லோகங்களை பார்த்தாலும் கடைசியில் அந்தக்கரணத்துலாம் முடிக்கிறது பூஜை எல்லாம் முடிக்கிற போதும் அதுதானே ஆத்ம பூஜை இல்லாமல் பூஜை ஆரம்பிக்கிறது இல்லை பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு சம்யோஜனம் ஹதயத்தில் தான் பகவானை அதனால் இந்த சாஸ் அந்தபடி உபாசித்தவ்யம் அப்படின்னு சொன்னால் அந்த தாமரை மலர் போன்று இருக்கின்ற அந்த தாமரை மலரிலே வீற்றிருக்கின்ற பரம்பொருளை தியானம் செய்ய வேண்டும் அதான் கேட்பான் நம்ம ஊர்லாம் அது எப்படி சரஸ்வதி இந்த தாமரையில் உட்கார்ந்துருக்கு உட்கார முடியுமான்னு கேட்பான் புரியணுமே இது வந்து இது மூளை இருக்கிற ஆள்கிட்ட சொன்னால் பரவாயில்லை வந்து தாமரை எப்படி இவ்வளோ லக்ஷ்மி உட்காந்தா விழுந்துடாதா தாமரை தாங்குமானா அர்த்தம் வந்து இதுதான் நம்ம வந்து தாமரை பூ போட்டிருக்கோமே தவிர என்னன்னா சஹசிராரா நம சஹசிரூடாஜை அபிவரிஷிண்ணை நம என்ன அமிர்தம் சுதாசார அபிவர்ஷிணை நம தட்டில்லா சமருச்சியை நம அப்படின்னா என்ன மின்னல் மாதிரி இருக்கிற பிரகாஷம் வித்யுல்லே கேவபாஸ்வரா வரப்போகுது இதெல்லாம் ரசிக்கலாம் நல்லா அந்த மந்திரத்துக்கு அர்த்தம் தெரிய ஆரம்பிச்சதுன்னா நாராயணசூகத்தை சொல்லின்னு கண்ணம் போட்டுருங்கோ ஒன்று தியானத்துக்கு நீங்கள் எங்கேயும் போய் கோர்ஸ்லாம் சேர வேண்டாம் உங்களுக்கு நாராயணசூக்தம் நல்லா தெரிஞ்சு லலிதா சாஸனாவே போகிறோம் கண்ணை மூடிட்டு நான் மூலாதாராம்புஜா ரூடா ஜெய் நம பஞ்சவக்ராஸ்தி சம்ஸ்திதா ஜெயின்மஹ அங்குஷாதி பிரகரணா ஜெய் நம அர்த்தம் தெரிஞ்சதுன்னா கஷ்டமே கிடையாது வரதாதி நிஷேவிதா ஜெயின்ம சாக்கின்யம்பா ஸ்வரூப்பின் யின்னமஹ ஆக்ஞா சக்ராப் ஜனலயா ஜெயினம சுக்லவரணா ஜெய் நமவரிசையாக அவங்களுக்கு வந்துணும் சௌரியமாக இருக்கும் மகாசக்தி நம குண்டலின்யினமெசதந்து தனியஸ்ய் நம அந்த மந்திரத்தை அர்த்தம் தெரிஞ்சுட்டேன்னு வச்சுங்களேன் கண்ணை மூடி மணி போகிறதே தெரியாது நீங்கள் இங்கே ஏறி உட்காந்துன்னா சிட்னி போகிற வரைக்கும் தியானம் பண்ணலாம் அதுதான் நம்ம மெத்தட் இல்லை இல்லாட்டியும் என்ன பண்ணுறது மணிக்கணக்காக டிராவல் பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னா ஒரு அஞ்சு காண்டம் சொல்லிடலாம் அதுதான் மனப்பாடம் பண்ணுறதோட மகிமை மனப்பாடம் பண்ணி அர்த்தமும் தெரிஞ்சுட்டோன்னு வச்சோங்களேன் நமக்கு நேரம் போதே தெரியாது நான் இப்போ சமீபத்தில் கேஎல்லேருந்து ஆரம்பித்தேன் இப்போ போனேன் போன மாதிரி கேஎல் ஆரம்பித்தேன் மெட்ராஸ் போய் சேர்த்துக்குள்ளே கீதை பண்ணிட்டேன் தான் சொல்லி முடிச்சிட்டேன் சொல்லி முடிச்சா வந்து முடிஞ்சு போயிடுது அங்கேருந்து பார்த்தேன் அங்கிருந்து மதுரை போகணும் இல்லையா விஷ்ணு சாஸ்திர நாம பீஷ்மஸ்துதி ஓவர் படித்த மாதிரி ஆயிடுத்து ட்ராவல் பண்ணதுக்கு டிராவல் பண்ணதை ட்ராவல் பண்ணது தெரியாமையும் போயிடும் காரியம் முடிஞ்சிது அது அப்படி பண்ணுட்டோம்னு வச்சுங்களேன் இல்லை சிம்பிள் மெத்தட் நிம்மதியாக இருக்கிறது யான் பெற்ற இன்பம் பெரு ஓம் சகனா பவத்து சகன புனக் தேஜஸ்வினாவைஜி ஓம் ஷாந்திஷா மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஹரி ஓம்